வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் காசிபன் புலம்புரு படலம் தேநீர் மையன புகழ் வாழ் சிறிதும் தானீரமிலாள் தனிமாயவளே நீர் மொழியா திரிகின்றதுவே சிலைவாணுதலால் திறன்மாயையனும் வலைவீசியனாருயிர்வவ்வினால் கலையீர் இவநீர் அது கண்டனிரோ நிலையீர் வெருளா நெடிதோடுதிரால் கடித்தேர் களிரே கழிகா தலையாய் பிடித்தேர் பரிசார் பெயர்வாய்தமியேன் நொடிதே தளரா நெறிநேடினைய கொடியாழ்தனையும் கொணராய் கொணராய் அருளாலுனையே அழியன்றனரா பெரியார் அவர் சொற்பிழையாகுவதோ தரியா அறியே தமியேன் உயிரை தெரிவான் நினைவோ திரிகின்றனையே மேவிப்பிரிவாள் அடுவாய் ஆவிக்குறவோ அலைமன்மதன பாவிக்கும் இனிப்படையாய் வருவாய் பாவிக்குவளாய் என வாட்டுதியோ செந்தாமரை மேல் திருவாம் எனவே வந்தாள் தனியா மயல் செய்தகல்வாள் அந்தோ வினவா கொணர்வான் சந்தா கிளையன் சந்தேரையாய் பொன் நிற்பொலிவுற்றிடு பூங்கமலன் தன்னில் துணையோடு தழியத்தனவா அன்னப்பிடை காலர நோ புகலீர் என்னைத் தனி வைத்தவளேயதே தனியா வகைமால் தமியே கருடி துணியா அகல்வாழ் படத்தொல் நெறியை குணியா உரை என்றிடினும் கணியா இதுவோ கணிதன் இயல்பே படைவேல்கணையே பரிதி குரவே மடவார் முகமே மதியின் பகையே விடமே புறையும் விழிமெல்லியல் நின் நிடமே வருவாள் ஒளியாதிசையாய் நின்றீர் மிகவும் நெடியீர் பெரியீர் இன்றீரமிலாதாதனை நீங்கினள் முன் சென்றீர் அவள் போஞ்செயல் செய் குன்றீர் மொழியீர் குறை மயிலேறியலாள் ஒருமாயவளே இயலே தறியேன் இவன் நின்றனளோ பகிலே சில நீ பகர்வாயதனால் குயிலே எனதாருயிர்கொள்ளுதியோ நின்பால் வரவே நினைவாய் மொழிவாள் என்பால் இல இவ்வழியே கினளால் மென்பாலெனமேவியமாருதமே தென்பால் வருவாய் செயல் கூறுதி நீ ஆரத்தடமே அருள் நீரினை உள்ளீரத்தினையென்றவரும் புகழ்வார் சாரிச் சுடுவாய் தளரேலெனவே சோர்வுற்றிடுமென் துயர்த்தீர் கிளையே களி சேர்மையிலே கவிராகியவாய் கிளியே குயிலே கிளைதான் அளவோ தளரா நீர் தகவே மொழியா அழியேன் உயிருக் கரணாகுதிரால் அறவே துயர் செய்தனுகாதிகளித் துறவே துணிவாள் தொடர்வுந் தொடர்போ உறவே இனி நீருவள் போம் நெறியை புறவே தமியேன் பெறவே புகழ் எனவே பலவும் இயல் சேர் முனிவன் மனமால் கொடுசொற்றிடமற்றதனை வினவா மகிழாவியன்மை மறையா அனமே அனையாள் அவனொற்றிடலும் நோற்குரு முனிவன் தன் பால் நொய்தனமாயை எய்தி தீர்க்கலா மையல் பூட்டிச் செய்தவம் அழித்தாள் அந்தோ பார்க்கிலன் இதனை என் நாப்பறிவு செய்தகன்றான் போல கார்கடல் வரைப்பின் ஏகிக் கதிரவன் கரந்தானன்றே தந்தை காசிபன் என்றோதும் தவமுனியவன் பார்த்தார வந்துளால் யாயே அன்றோ மற்றவர் தலைப்பெய்கின்ற முந்தூரு புணர்ச்சி காண்டல் முறை கொலோ புதல் வர்க்கென்னா சிந்தை செய்த கன்றான் போன்று தினகரக் கடவுள் சென்றான் அந்தமில் நிருதர் என்னும் அளவை தீர்ப்பானாட்கங்குள் வந்திடுமின்னே என்ன வல்லையின் மதித்து வானத்திந்திர நாணை போற்றும் இளங்களில் நேமி புத்தே சிந்து விற்கரத்தல் போன்று செங்கதிர்செல்வன் போனான் வேலையின் இரவி செல்ல விண்ணவர் யாரும் கொண்ட வாலிய திருவும் சீரும் வன்மையும் அகலமாயை பாலுறும் அவுணர்தானைப் பல்கொழு பரவிற்றென்ன மாலையும் இருளின் சூழ்வும் வல்லை வந்திருத்த அன்றே மாகமேல் நிமிர்ந்த செக்கர் மாலையம் பொழுதுநல் கூர்ந்தீகனாயிரக்கும் நீரார்க்கு இம்மியின் துணையதேனும் ஓகையால் வழங்கா நீதி ஒன்னலான் ஒருவன் செல்வம் போகுமாறென்னவா பொள்ளனப் போயிற்றாமால் இருவின் எஹ்ஹா கூர்ங்குயத்தினுமீர்க்கல்லா வரம்பரும் இருளின் கற்றை கணங்களும் மருளு பரம் பரம்பியதி ஆண்டுமாகிப் பாரணப்பட்ட மாது கரும்படாம் ஒன்று மேற்கோள் காட்சியைப் போன்றதன்றே வண்டுழாய் மோலிமைந்தன் மாலிருட்கங்குள் வேழ தெண்டருவதனம் பட்ட இரு புவற்புள்ளி என்ன அண்டர் தன் தருக்கள் சிந்தும் மணிமலர் என்னவான்றோய் கொண்டலிற்படுமுத்தென்ன தாரகை குலவிற்றன்றே துண்டென உலகமுற்றும் சூழ்ந்த பேரிருளானை தென்னிலவாகியுள்ள செங்கையால் வாரி நுங்கி விண்ணவர் புகழ நீலவியன் நிறந்தன் பால் காட்டும் கண்ணுதல் போன்று முன்னீர் தோன்றினன் கதிர்வெண் திங்கள் அழுந்துரு பாலின் வேலை அமரர்கள் கடைந்த காலை செழுந்துளிமணிகளுடன் தெரித்தன உடுக்கள் தோன்ற கழுந்துரும் மவுனர் என்னும் காரிருள் தொலைய அங்கண் எழுந்ததோ ரமுதம் போன்றும் இலங்கினன் இந்துவென்பான் இரவெனும் வல்லோன்யாலமென்பதோர் உலையில் வேலை கரியுருவடவைத் தீயில் களங்கொடு வெண்பொன் சேர்த்தி விரைவொடு செம்மை செய்து மீட்டு மோர் மருந்தால் தொல்லை உருவு செய்தென்ன செங்கே ஒளிமதி வெளியனானான் அண்டரும் ககனமென்னும் அகலிருந்தடத்தில் பூத்த விண்டதோர்கவளையாம்பல் போலுமால் மீன்கள் வெள்ளை புண்டரீகத்தைப் போலும் புதுமதி அதன் கட்டேனார் வண்டினம் ஒப்பதன்றே மாசுதோய் களங்கமாதோ அலை தருநேமி என்னும் ஆன்றதோர் தடத்தின் பாலாம் நிலவெனும் வலையை ஓச்சி நிழல் மதிப்பரதன் ஈர்த்து பல நிறம் கொண்ட மீன்கள் பன்முறை கவர்ந்துவான் புலருற விரித்ததே போர் புலிந்தன உடுவின் பொம்மல் கழிதரும் உபரி நீத்தம் கையகப்படுத்து மாந்தி எழிலிகள் வானமீ போயிரு நிலத்துதவல் காணோ பழிதவிர்மதியேல் பார்க்கடல் பருகியாண்டும் பொழிதரும் அமிர்தம் என்ன புதுநிலா பூத்ததன்றே மலர்ந்திடும் கடவுட்டிங்கள் வானிலாக்கற்றை எங்கும் கலந்தன உலகில் யாரும் களித்தனர் குமுதமாதி அலர்ந்தன தளித்த சோலை அம்பு எப்போது செவ்வி புலர்ந்தன ஒடுங்குகின்ற புகைந்தன பிரிந்தோர் புந்தீ அல்லவை புரியாரேனும் அறிவி நிற்பெரியாரேனும் எல்லவர் தமக்கு நண்பாயினியவே புரிதற்போ பல்லுயிர்தொகைக்கும் இன்பம் பயந்திடுமதி கண்டன்றோ புல்லிய கமலமெல்லாம் பொலிவழிந்திட்ட அன்றே திங்களின் மலர்ந்த செவ்வித்தேன் முரல் குமுதம் எங்கோன் பங்கமுற்றார் கண்மேவான் பதுமம் ஏன் ஒடுங்கிற்றென்னா தங்களில் உரைத்தல் போலாம் சசிக்கது உண்மை எம்பால் இங்கிலே என்ப போன்ற இசையளி கஞ்சம் கங்குல் வந்திருத்த காலை கடிமனைக் கதவம் பூட்டி செங்கண்மால் தன்னை புல்லித் திருமகள் இருந்தாளென்ன கொங்க விழ்கின்ற செங்கே கோகன தங்கள் எல்லாம் பொங்கிசை மணிவண்டோடும் பொதிந்தன பொய்கை எங்கும் ஆனதோ காலையில் அமரர் தானவர் தம்மையும் தந்த வானகம் எழுதரும் மதியின் தென்னிலா மேனியதடைதலும் வெதும்பினரோ குலைந்தனன் தன்னுளம் குறைந்த வன்மையன் அலந்தனன் உயிர்த்தனன் அறிவு சோர்ந்தனன் புலந்தனன் ஒடுங்கினன் புலம்பியங்கண்வான் நிலந்தனில் எழுதறு நிலவை நோக்கினான் காலையில் எழுந்த செங்கதிரின் நாயகன் மாலயம் பொழுதினில் மறைந்து கீழ்த்தி செய் விரைவுடன் மீண்டும் வந்துளான் போலும் அந்தோ விது புதுமையோவென்பான் ஞாயிறுமன்றெனில் நடுவனாகியே பாயிரும் புணரியுட்பயின்று தோன்றலால் ஏ என உலகட எண்ணியாண்டொரும் தீயனும் கடவுளே திங்கள் அன்றென்பான் இந்துவென்று உலகலாம் இசைப்ப நின்றதோர் கடவுள் இத்திசையச் செல்வொழி வந்ததோர் சோதி வானம் எங்கனும் அந்தியஞ்செக்கரென்றடைந்தவாரென்பான் காந்தகுமதியனக் கழரும் செந்தழல் மூண்டிடு முன்னம் வானமும் ஈண்டுருதரணியும் திசையும் எங்குமாய் நீண்டதோர் இருளென நிமிர்ந்தவாரென்பான் தெண்டிரை பிறந்திடும் திங்கச் செந்தழல் கொண்டது கோலங்காரிடை கண்டனன் இத்திரங்கரையில் ஆவிகள் உண்டதிற்பெற்றது உருவமே என்பான் ஊனமில் செக்கராய் உதித்து பின்னரே வானிறனாகிய மதியத்தீத்தர தானிரை புலிங்கமே அலது தாரகை மீனனப்படுவது வேறுண்டோ வென்பான் மால் கடலதனிடையே வந்த பான்மையால் ஆலமிதாகுமாலமரர் கன்றெழு நீலமையுருவினை நீத்துத் திங்களின் கோலமுடின்றிவட்குறுகிறோவென்பான் இங்கிவைமன்றேர்கொள்வேலையில் வெங்கனல் முழுவதும் விடமும் ஆர்ந்தெழி மங்குலிற் சிதறிடவானின் புக்கனன் திங்களேயா இது திண்ணம் என்கின்றான் இணையனமருட்கையால் இசைத்த காசிப முனிவரன் என்பவன் முன்னை மாயையை நினைபவனாகியே நெடிது காதலால் அணை அவள் தனை விழித் தரற்றல் மேயினான் கொங்குன் கோதைத் தாழ் குழல் நல்லீர் கொடியேன் முன் எங்குமெங்கும் காணுறுகின்றீர் எழின் மின்னின் பொங்குஞ்சோதி போலெதிர் புல்லும்படி நில்லீர் மங்கும் போதோ சேருதிர் நெஞ்சம்பலியீரே முன்னம் செய்தீர் காதலை நோன்பை முதலோடும் பின்னம் செய்தீர் மாறனை ஏவிப்பிழை செய்தீர் சின்னம் செய்தீர் நல்லுணர்வெல்லாம் சிறியே நிற் கிண்ணம் செய்யும் பெற்றியும் உண்டேல் இசையீரே வாகாய் நின்ற குன்றமும் யாவும் வருவித்தீர் ஏகா நின்றீர் இவ்விடை தன்னில் ஏனை நீங்கி போகா நின்றீர் வல்லையின் மீண்டும் புவியங்கும் ஆகா நின்றீர் யாரே அறிகிற்பார் பற்றேன் உம்பாலாயினன் முன்னம் பயில் செய்கை அற்றேன் வேளாலாற்றவும் நொந்தேன் அக்தாயும் உற்றேன் அல்லேன் உம்மொடும் என்னும் உழல்கின்றேன் பெற்றேன் வாழா மாய்ந்தனன் என்னும் பிழையொன்றே நேயம் கொண்டீராமென வந்தீர் நெறிநில்லா மாயம் கொண்டீர் வந்திரல் கொண்டீர்மயல் செய்யும் காயம் கொண்டீர் ஆறுயிர் நிற்கக் கருதீரேல் தாயம் கொண்டீர் கூற்றொடு போலும் தனி வேண்டேன் வேறோர் மாதரை நும் வாழ்வியன் மோகம் ஊண்டேன் உம்மை மாயவர் என்னும் பொருள் கண்டேன் ஈண்டே சென்றீர் போல் கரவுற்றீர் எய்தீரேல் மாண்டேன் இன்னே ஆறுயிர் நிற்பான் வருவீரே ஒன்றே யாகும் மாயமதால் நீருலகெல்லாம் வென்றே செல்வீர் என்னுயிர் கொள்வான் விழைவீரேல் நன்றே நன்றே நல்குவன் யானே நனி சென்றே சென்றேயோர்கால் மாமையல் தீரச் சேர்வீரே என்ன வென்னா இத்தகை பன்னீயிடராழி துன்னா மாழ்கிறோர் தரும் எல்லைத் தொகடீரும் மின்னாகின்ற மாயவள் அண்ணான் விழிகாண முன்னாய் நின்றாள் எவ்வினை கட்கும் முதலானாள்